வணக்கம் நட்டினத்து சில குறிப்புகள் இவர் வாழ்ந்த காலத்தில் இயற்பியல் கணிதம் வானவியல் ஆகிய துறைகள் வளர்ச்சியடைந்திருந்தன ஆனால் வேதியியல் பின்தங்கியிருந்தது வேதியியல் துறை வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்கு வகித்தவர் ஆண்டனி லாரன்ஸ் லவாய்யார் இவர் வேதியியலின் தந்தை என்று அனைவராலும் போற்றப்படுகிறார் இவர் ஒரு பிரெஞ்சு நாட்டு விஞ்ஞானி இவர் பல துறைகளில் வல்லவர் ஆரம்பத்தில் வேதியியல் மற்றும் இயற்பியல் ஆகியவற்றிற்கு உழைத்தார் மேலும் இவர் புவியியல் உடலியல் விவசாயம் கல்வி மற்றும் புள்ளியியல் ஆகிய துறைகளிலும் சிறந்து விளங்கினார் இத்தோடு அல்லாமல் பொருளாதாரத்துறை நிபுணராகவும் பொதுநல ஊழியராகவும் செயல்பட்டவர் ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் நாள் பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் பிறந்தார் இவர் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஏழு வரை சட்டம் பயின்றார் ஆனால் இவருக்கு சட்டத்தின் மீது ஆர்வம் இல்லை இவரின் கவனம் அறிவியல் ஆராய்ச்சியின் மீது சென்றது எரிதல் சம்பந்தமான ஆய்வை மேற்கொண்டார் எரியும் பொருளுடன் ஆக்சிஜன் இணைவதால் ஏற்படும் வேதியியல் கலப்புதான் எரிதல் ஆகும் என்பதை முதன்முதலில் விளக்கினார் எரிதலுக்கு உதவும் வாயுவிற்கு ஆக்சிஜன் என்கிற பெயரை இவர்தான் முதன்முதலில் வைத்தார் மற்றொரு பரிசோதனையில் வைரத்தை சுத்தமான ஆக்சிஜனுடன் எரித்தார் அப்போது அவருக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைத்தது ஆகவே இவர் நிலத்திரியும் வைரமும் ஒரே வேதிப்பொருளால் ஆனது இரண்டுமே கார்பன் என்று கூறினார் இவர் காலத்தில் நீர் ஒரு தனிமம் என நம்பியிருந்தனர் இவர் நீர் என்பது ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் இணைந்து ஏற்பட்ட வேதியியல் கலப்புதான் என அறிவித்தார் இதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டது அதேபோல காற்று ஒரு தனிமம் என காலம் காலமாக நம்பப்பட்டு வந்தது அதை பரிசோதனை செய்து காற்று ஒரு தனிமம் அல்ல என நிரூபித்தார் காற்றும் நீரும் தனிமம் அல்ல என்பதை கூறிய பிறகு தனிமம் அல்லாத பட்டியலை வெளியிட்டார் இது தனிமங்களின் பட்டியலை கொண்டு வருவதற்கு வழிகாட்டியாக அமைந்தது இவர் சிதறி கிடந்த வேதியியல் செய்திகளை ஒன்று சேர்த்தார் புதிய பாடப்புத்தகத்தை வேதியியலுக்காக எழுதினார் வேதியியல் களை சொற்களை முறைப்படுத்தினார் கெமிக்கல் என்கிற வார்த்தையை இவர்தான் உருவாக்கினார் இவர் உயிரியலிலும் ஆய்வு மேற்கொண்டார் சுவாசத்தின் போது ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம் என்பதை அறிவித்தார் மனிதனின் உடல் எப்போதும் வெப்பமாக இருப்பதற்கு காரணம் உடலில் இடைவிடாது எரிதல் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதையும் இவர்தான் வெளியிட்டார் பிரெஞ்சு நாட்டில் பிரெஞ்சு புரட்சி முடிந்து புதிய அரசாங்கம் ஏற்பட்டது புரட்சிக்கு முன்பு உள்ள அரசாங்கத்திற்கு இவர் துப்பாக்கி மருந்து தயாரித்துக் கொடுத்தார் என குற்றம் சாட்டி கைது செய்தது காப்பாற்ற வேண்டுகோள் விடப்பட்டது அவர் அறிவியலுக்கு ஆற்றிய பணியையும் பிரான்ஸ் நாட்டிற்கு செய்த சேவையையும் எடுத்துக் கூறப்பட்டது அவருக்கு இருக்கும் அறிவு திறமையை எடுத்துக் கூறி அறிவியல் வளர்ச்சிக்கு இவர் மேற்கொண்டு செய்ய அனுமதிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது புதியதாக ஏற்பட்ட அரசாங்கமும் மிக கொடூரமாக நடந்து கொண்டது எங்களுக்கு தேவை குடியரசுதான் விஞ்ஞானி அல்ல என நீதிபதி தீர்ப்பு கூறி இவரை கொல்ல தீர்ப்பு வழங்கினார் மே எட்டு ஆயிரத்தி எழுநூற்று ஒன்பது அன்று தலை வெட்டும் கருவியால் இவர் தலை வெட்டி வீசப்பட்டது லவாசியரின் அருமை இரண்டு ஆண்டுகள் கழித்துதான் தெரிய வந்தது இரண்டு ஆண்டு கழித்து இவருக்கு லண்டனில் மாநிலம் தழுவிய நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது மக்கள் லவாசியர் ஆற்றிய பணிக்கு தலைவணங்கினர் நன்றி வணக்கம்